அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு திருவள்ளுவரின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குறளில் உள்ள குரட்பாக்களை அறிவு மனநலம் ஆகிய தலைப்புகளின் கீழ் வகுத்து அவற்றுக்கு பொருள் அறிந்தோம் தற்போது சொல்நலத்தின் கீழ் இனியவை கூறல் புறங்கூறாமை பயனில சொல்லாமை ஆகிய அதிகாரங்களுக்கு பிறகு வாய்மை என்ற அதிகாரத்தை பார்த்து நிறைவு செய்துள்ளோம் வாய்மை என்ற அதிகாரம் துறவர இயலில் வைக்கப்பட்டிருக்கிறது வாய்மை என்றால் பொய்பேசாமல் இருக்கும் பண்பு இப்பண்பில் உள்ள நுணுக்கங்களை திருவள்ளுவெருமான் இந்த அதிகாரத்திலே உபதேசித்து அருளியிருக்கிறார் அனைத்து நற்பண்புகளிலும் முதன்மையானது வாய்மையாகும் வாய்மையின் இலக்கணத்தையும் வாய்மையை கடைபிடிப்பதால் மனித சமூகம் அடையும் நன்மைகளையும் வாய்மையின் சிறப்பையும் உள்ளத்தில் ஆழ பதியுமாறு அருளியுள்ளார் வள்ளுவ பெருந்தகை முதல் குரப்பாவிலே நாம் பார்த்தோம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் வாய்மை பேச்சு தூய்மை என்று உயர்ந்ததாக கருதப்படுவது எத்தகைய தன்மை இலக்கணம் உடையது என்று ஆராய்ந்தோமேயானால் அது யாருக்கும் சிறிதளவும் கெடுதல் துன்பம் இல்லாத தராத சொற்களை கூறுவதாகும் இரண்டாவது குரட்பா பொய்மையும் வாய்மையெடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குற்றமற்ற நன்மையை புண்ணிய பயனாகிய இன்பத்தை கொடுக்கும் என்றால் நிகழாததை நிகழ்ந்ததாக சொல்கின்ற பொய்யான சொற்களும் வாய்மையின் இடத்தில் வைத்து எண்ணப்படும் இந்த இரண்டு குரட்பாக்களிலும் தீமை பயக்காத நிகழ்ந்ததை கூறுதலும் நன்மை பயக்கின்ற நிகழாததை கூறுதலும் வாய்மை என்பதும் நன்மை பயக்காத நிகழாததை கூறுதலும் தீமை பயக்கின்ற நிகழ்ந்ததை கூறுதலும் பொய்மை என்பதும் உணர்த்தப்பட்டிருக்கிறது மூன்றாவது குரட்பா தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும் தன்னுடைய மனம் அறிகின்றதை பிறர்க்கு தெரியாது என்று நினைத்து மறைத்து பேசாமல் இருக்க வேண்டும் மறைத்து பேசிய பிறகு தன்னுடைய மனமே தன்னை துன்பப்படுத்தும் பொய்யை மறைக்க முடியாது எனவே பொய்கூறுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்ற கருத்து இங்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது நான்காவது குரட்பா உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன் தன் மனதிற்கு முரண்படாது அறிந்தே பொய்ப்பேசாமல் ஒருவன் வாழ்வானேயானால் அவன் அறிவிலும் பண்பிலும் உயர்ந்து விளங்கும் மக்களுடைய ஆழ் மனங்களில் எப்போதும் நிலைத்திருப்பான் இந்த குரட்பாவில் வாய்மையின் இம்மை பயன் நன்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது குரல் ஐந்து மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை ஒருவன் மனம் ஒன்றி உள்ளதை உள்ளவாறு பேசுவானே ஆனால் அவன் உணவை சுருக்கும் தவத்துடன் தக்கார்க்கு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்கி செயல்புரிவோரைக் காட்டிலும் மேலானவன் நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்